தங்களின் வாழ்கள் மூலம் சண்டையில் சந்தித்தால் கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் நரகத்தில் இருப்பார்கள் என்று நபிசல்லு அலிஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் அதற்கு அவர்களை கொலை செய்தவர் விஷயத்தில் என்ன என்று நான் கேட்டேன் நிச்சயமாக அவரும் தன் தோழரை கொள்வதில் ஆர்வம் உள்ளவராகவே இருந்தார் என்று நபி சலுள்ளு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி முப்பத்தி முஸ்லிம் இரண்டு